Vak, kingdom, योगी மேவிலம் सर्वमात्मानं <स्वात्मन्ये वाखी लंस्थितम>, ஈானச்சுஷா சிநாத்மேவிலம் ஏக்கம் ஆனா சில புஸ்தகங்களில் சுவாத்மன் ஏவாக்கிலம் ஜெகத்துன்னு இருக்கும் அது ஒரு வேறு பாடம் தப்பு இல்லை யோகி ஆத்மானம் ஈக்ஷதே யோகி ஆத்மானம் ஈக்ஷதே அதான் விஷயம் யோகியானவன் ஆத்மாவை பார்க்கிறான் யோகினா ஜான யோகின்னு அர்த்தம் ஞான யோகி ஆத்மாவை பார்க்கிறான் ஆத்மாவை மட்டுமே பார்க்கிறான் அனாத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லன்னு அர்த்தம் அந்த யோகிக்கு விசேஷமெல்லாம் சொல்கிறார் விஜானவான் யோகி சம்மக் விஜானவான் யோகி விஜானவான்னா விஜானத்தை உடை விசேஷ ஜானத்தை உடையவன் விசேஷ ஜானத்தை உடையவன் விஜானவான் தனவான் மாதிரி குணவான் மாதிரி விஜானவான் சிரவண மரண நிதித்தியாசனங்களை நன்றாக பண்ணினவன் அர்த்தம் ஆஹ சம்சய விபரிய ரஹித ஜ்நானம் உடையவன் ஸ்தித பிரஜன் எல்லாம் போட்டுக்கலாம் ஆஹ சமியக் விஜானவான் யோகி எல்லாம் கருத்துரு அஹ ோ வின் யோகீ சமிய வின் யோகி நன்றா அரிந்த நன்றா சிறப்பாக அரிந்துகோண்டியானவன் ஸிளம் ஸ்வாத்மன அகிலம் ஜகத்து இல்லாட்டி இன்னொரு பாடம் இருந்தால் ஜெகத்து போட்டாலும் சுவாத்மனியே ஈக்ஷத்தே தன்னிலேயே இருப்பதாக காண்கிறான் எல்லாம் ஆத்மாவிலேயே இருப்பதாக காண்கிறான் கீதையில் இருக்கு இல்லையா சர்வபூதம் ஆத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி பரமாத்மாவில் ஜீவாத்மாக்களையும் ஜீவாத்மாக்களெல்லாம் பரமாத்மலையும் மாற்றி போடுறதான் வார்த்தையை மாற்றி போடுறதான் சுவாத்மனியேவ ஈக்ஷதே தன்னிடத்திலேயே காண்கிறான் அனைத்து உலகங்களையும் தன்னிடத்திலேயே இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் சமஸ்த நாமரூபங்களும் அகமேவ இதம் சர்வம் நானே அனைத்துமாக இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கிறான் அது மாத்திரமில்லை சர்வம் ஆத்மானம் ஏக்ச ஈத்தே அனைத்து ஆத்மாவையும் ஒன்று என்று பார்க்கிறான் இதுதான் ஏகாத்மம் ஏகாத்மம்னு ஏகாத்மவாதம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுதான் ஏகாத்மவாத மற்ற மதவாதிகள்லாம் ஏகாத்மவாதிகள்னு அத்வைதிகளை சொல்கிறாங்க ஏன்னா அவங்கள்லாம் அநேகாத்மவாதிகள் ஆகையினால் அவர்கள் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார்கள் ஏகாத்மவாதிகள் நம்ம என்ன சொல்லுவோம் வியாபாரிக திருஷ்டியாக அநேகாத்மவாதினா பாரமார்த்திக திருஷ்டியாக ஏகாத்மவாதினா அவங்களுக்கு வியாபாரிக்கமே பாரமார்த்திகம் ஆகையினால் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் அவங்களுக்கு இந்த பேதம் கிடையாது வியாபாரிக்கம் பாரமார்த்திகம் கிடையாது ஜாகிரத பரமார்த்த சத்தியம் நமக்கு ஜாகிரத அவஸ்தியாபாரிக சத்தியம் ஆகையினால் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த ஜாகிரத அவஸ்தான் எப்படி சொப்னாவஸ்தை என்னிடத்திலேயே கற்பிக்கப்படுகிறதோ அது மாதிரி ஜாகிரத அவஸ்தையும் என்னிடத்திலேயே கற்பிக்கப்படுகிறது மையேவ சகலம் ஜாத்தம் ஆ சர்வம் ஆத்மானம் சர்வம் ஏக்கம் ஆத்மானம் ஈக்ஷதை அப்படின்னு சொல்லலாம் அனைத்தையும் ஒரே ஆத்மாவாக பார்க்கிறான் பரமாத்மாவில் தான் அநேக கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் சர்வம் ஏ சர்வம் ஏக்கம் ஆத்மானம் ஈக்ஷத்தை போட்டு இன்னும் சௌகரியமாக இருக்கும் அனைத்தையும் ஒரே ஆத்மாவாக காண்கிறான் அதாவது காரணத்துக்கு வேறாக காரியம் இல்லைங்கிறதுனால ஆத்மன ஆகாஷம்பூதா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுனால ஆத்மா தான் காரணமாக காரணம் காரியம் முழுக்க வியாபிச்சிருக்கு ஏக்கம் காரணம் அநேகம் காரியம் ஏக்கம் காரணம் அநேக காரிய வியாபி ஒரே காரணம் அனைத்து காரியத்தையும் வியாபிச்சிருக்கு ஆகையினால் ஏக்கம் ஈக்ஷதே எதனால் பார்க்குறான்னா ஞான சக்குஷா ஈக்ஷதே அறிவாகிய கண்ணால் ஞான சக்குஷா ஈக்ஷதே அறிவாகிய கண்ணால் பார்க்கிறான் இந்த கண்ணால் பார்க்கலை ஊனக்கண் வேற்றுமையை காட்டினாலும் ஞானக்கண் ஒற்றுமையை உணர்த்துகிறது ஆக இந்த இந்திரியங்களெல்லாம் பேதத்தை காட்டினாலும் இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் ஆதாரமான சைதன்யம் ஒன்றுங்கிறத உணர்த்துகிறது அப்படின்னு அர்த்தம் ஆக ஞான சக்ஷுஷா அறிவு கண்ணால் காண்கிறான் இதான் விஷயம் இப்போ பத பதார்த்தங்கள் பார்த்துட்டோம் சமயக் விஜானவான் யோகி அகிலம் ஜகத்து அல்லது அகிலம் ஸ்திதம் அகிலம் சுவாத்மனியேவ அப்புறம் சர்வம் ஏக்கம் ஆத்மானம் செக்ஷத்தே இந்த சாவுக்கு ஒன்றும் பெருசாக அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம் அதனால் சர்வம் ஆத்மானம் ஈக்ஷதே ஆகா அதாவது கட்டடத்துக்குள்ளே ஆகாசத்தை பார்க்குறான் ஆகாஷத்தில் கட்டடத்தை பார்க்குறாங்கிற மாதிரி எல்லாத்துக்குள்ளையும் ஒரே சைதன்யத்தை பார்க்குறான் சைதன்யத்தில் எல்லாத்தையும் பார்க்குறான் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும் அனைத்து ஒன்றை காண்கிறான் ஒன்றினில் அனைத்தையும் காண்கிறான் யோசித்து பாருங்கள் அனைத்து உள்ளும் வார்த்தையை சொல்ல அப்போ அனைத்துக்கு இல்லையா அனைவருள்ளும் அனைத்து உயிர்களின் உள்ளும் ஆத்மாவை காண்கிறான் ஆத்மாவில் அனைத்து உயிர்களையும் காண்கிறான் இது அறிவுக்கண்ணால் காணப்படுகிறது அடுத்தது படிப்போம்